வணக்கம் நட்டினையின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிவாளம் தமிழக செய்திகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தீ சம்பந்தமாக விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் சே ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் செந்துரை அருகே அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதல்வர் துணை முதல்வர் மற்றும் திவாகரன் ஆகியோர் இணைந்து கட்சியை வழி நடத்தப்போவதாக வெளியான தகவல் என்றும் தெரிவித்துள்ளார் அன்னவாசல் அருகே உள்ள மெய்வெளிச்சாலையில் ஒரு கிராமமே சேர்ந்து கடந்த இறந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு நினைவஞ்சலி செலுத்தியது சேலம் மாவட்டத்தில் ஐம்பத்தி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று கால்நடை பராமரிப்பு துறை மண்டல இணை இயக்குநர் ராஜுத்ரை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் ஒன்பது கால்நடை மருந்தகங்கள் கட்ட இரண்டு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் அசாம் மாநில தலைநகர் கவுகாத்தியில் சர்வதேச முதலீட்டாளர்கள் உச்சிமாநாடு இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடங்கியது இந்த மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இம்மாநாடு தொடங்கிய முதல் நாளிலேயே அசாம் மாநிலத்திற்கு ரூபாய் அறுபத்தி கோடி முதலீடாக குவிந்தது மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஏழைகளுக்கான தேசிய மருத்துவ காப்பீடு திட்டம் காந்தி ஜெயந்தியான அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் ஆந்திர மாநிலம் புறக்கணிக்கப்பட்டதாக அம்மாநில முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு வேதனை தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து பட்ஜெட்டை எதிர்த்து ஆந்திராவில் எட்டாம் தேதி இடதுசாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர் மத்திய அமைச்சர் உமா பாரதி மூற்றுவழி காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் பகுதியில் உள்ள சாலைகளை முறையாக பராமரிக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஆணையிட்டுள்ளது நாடு முழுவதும் பசுவதை தடை செய்யக் கோரி தாக்கல் செய்த தனிநபர் மசோதா வாபஸ் பெறப்படுவதாக சுப்பிரமணியம் சுவாமி அறிவித்துள்ளார் பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலை தற்காலிகமாக யூடியூப் முடக்கியுள்ளது அதிநவீன ரகசிய மின்காந்த ரயில் துப்பாக்கியை பொருத்திய சீன போர்க்கப்பல் தயாராகியுள்ளது சந்திரகிரகணத்தின் போது வேற்று கிரகவாசிகள் தட்டில் வேகமாக கடக்கும் காட்சிகள் வீடியோவில் பதிவாகியுள்ளதாக நாசா நிறுவனம் அறிவித்துள்ளது வடகொரியா தன் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை மீறியுள்ளதாக ஐநா சபை குற்றம் சாட்டியுள்ளது நியூசிலாந்தில் சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கால் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் அடுத்த வாரம் டெல்லியில் நடக்கவுள்ள ஆட்டோமொபைல் கண்காட்சியில் மூன்றாம் தலைமுறை மாறுதியை சுசுக்கிவிப்டு கார் அதிகாரபூர்வமாக அறிமுகமாக உள்ளது மொபைல் இன்டர்நெட் டேட்டா டவுன்லோடு வேகத்தில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் நவம்பர் மாதமும் முதலிடத்தை பிரித்து சாதனை படைத்துள்ளது பட்ஜெட்டில் அறிவித்துள்ள உள்கட்டமைப்பு மற்றும் சமூக நல திட்டங்கள் மூலம் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் தங்கள் வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக அமேசான் நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது நிதி பற்றாக்குறை குறித்து பிச்சு நிறுவனத்துக்கு விளக்குவோம் என்று சுபாஷ் சந்திரகாத் கருத்து தெரிவித்துள்ளார் கோவை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் சர்வதேச அளவிலான கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி பில்ட் இன்டெக் இரண்டாயிரத்தி கோலாகலமாக தொடங்கியது பட்ஜெட் அறிவிப்புகள் சாதகமாக இல்லாததால் பங்கு சந்தைகளில் வர்த்தகம் கடும் வீழ்ச்சி கண்டது இதன் காரணமாக இல்லாத வகையில் மிக மோசமான சரிவை கண்டது இணையதளம் மூலம் செயல்படும் நவீன தொழில்நுட்பத்திலான மின் விளக்குகளை விபர நிறுவனம் வங்கியின் மொத்த வணிகம் கடந்த ஒன்பது மாதங்களில் ரூபாய் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியை எட்டியுள்ளது ஆயிரம் விதைகள் விதைப்பதை விட ஒரு மரத்தையாவது ஒவ்வொருவரும் வளர்ப்போம் விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்தில் நடந்த பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை போட்டிகள் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய அணி நான்காவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்த தொடரில் இந்திய கேப்டன் விராட் கோலியின் சாதனையை இந்திய அணியின் கேப்டன் பிரித்விஷா முறியடித்துள்ளார் முச்சரப்பு டி தொடர் முதல் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தியது ஆஸ்திரேலிய அணி பங்களாதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்டில் இலங்கை எழுநூற்றி ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது திரைச்செய்திகள் பத்மாவத் படத்துக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் கைவிடவில்லை என்று கர்ணிசேனா தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் நடிகர் கமலஹாசன் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி புதிய கட்சி தொடங்குகிறார் அன்றைய தினம் ராமேஸ்வரத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இல்லத்திலிருந்து தனது அரசியல் பயணத்தை துவக்குவதாக அறிவித்துள்ளார் சுந்தர்சி இயக்கத்தில் தயாராகியுள்ள கலகலப்பு இரண்டு திரைப்படம் பிப்ரவரி ஒன்பது அன்று வெளிவரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடும் எுகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ள பத்மாவத் திரைப்படம் வெளியாகிய ஒரு வாரத்தில் ரூபாய் கோடியை வசூலித்து சாதனை படைத்துள்ளது இத்துடன் நற்றினை நீண்ட சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் நாளும் ஒரு விதை ஹாரிப்பட்ட தொடர் திறமைக்கு சவால் போன்ற தரமான ஒரு கோப்புகளை செறிமடுக்க என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்